அவர்கள் அவர்களின் விழாபுரத்தில் அடையாளத்தை ஏற்படுத்திவிட்டது இறை தூதர் அவர்களே உங்களுக்காக நாங்கள் ஒரு மெத்தையை ஏற்படுத்தி தருகிறோம் என்று கூறினோம் அவர்கள் எனக்கு இந்த உலகத்தில் என்ன தேவை இருக்கிறது ஒரு பயணி ஒரு மரத்தின் இடலில் அமர்ந்து பின்பு ஓய்வெடுத்து அதை விட்டு செல்வான் அல்லவா அது போன்றே தவிர நான் உலகில் இல்லை என்று நபிசல்லாக வாயிலு அவர்கள் கூறினார்கள் திருமிதி இரண்டு மூன்று ஏழு இது ஹசன் சஹி என திருமிலுமாம் கூறுகிறார்கள்